வணக்கம் நாள் இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினியின் பொதறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் பாகிஸ்தானால் இந்தியாவுக்கு உயர் ஆணியாராக நியமிக்கப்பட்டவர் மொயனு அக் ஆவார் இரண்டு பி எஸ் எல்வி சி ஃபோர்டி சிக்ஸ் ராக்கெட்டின் மூலம் ரிசார்ட் டூ செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான மேன் புக்கர் சர்வதேச விருது வென்றவர் ஜோக் ஹால் அரத்தி இனி இன்றைய கேள்விகள் 1. Order of the Rising Sun – கோல்ட் அண்ட் சில்வர் ஸ்டார்ட் என்ற விருது யாருக்கு வழங்கப்பட்டது 2. SEO – சி ஓ மந்திரிகள் சந்திப்பு எந்த நாட்டில் நடைபெற்றது 3. இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான பால சாகித்ய புரஸ்கார் விருதிற்கு எத்தனை எழுத்தாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் நன்றி மீண்டும் சந்திப்போம்